அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு வலியறிதல் என்பதன் பொருள் ஒருவன் தான் செய்ய நினைக்கும் செயலின் ஆற்றலையும் தன்னுடைய ஆற்றலையும் உதவி புரிபவர்களுடைய ஆற்றலையும் அதாவது சக்தியையும் புரிந்து கொண்டு பிறகு செயல் புரிய வேண்டும் என்பதாகும் இவ் அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் சுருக்கமான கருத்தை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு முயற்சி போம் ஏழாவது குரட்பா ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி பொருளை வழங்கும்போது தன்னிடம் உள்ள பொருளின் அளவை தெரிந்து பொருளின் அளவுக்கு ஏற்ப வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்குவதுதான் பொருளை பாதுகாத்து வழங்கும் முறையாகும் எட்டாவது குரட்பா ஆகாறு அளவிட்டீது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை பொருள் போகும் வழி அளவு அதாவது செலவு விரியாமல் இருக்குமானால் பொருள் வரும் வழி அளவு அதாவது வரவு சிறிதாக இருந்த அதனால் யாதொரு கெடுதலும் இல்லை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்றாக்கெடும் தன்னிடத்துள்ள பொருளின் அளவை அறிந்து வாழாதவனுடைய வாழ்வானது மேலெழுந்தவாரியாக பார்த்தால் இருப்பது போல தோன்றி ஆழமாக கவனித்து பார்த்தால் இல்லாததாய் பிறகு அத்தோற்றமும் அழிந்துவிடும் உண்மையில் இல்லாததாய் ஆனால் இருப்பது போல் தோன்றி பின்பு அத்தோற்றமும் அழிந்துவிடும் என்பதை உயித்துணர வேண்டும் பத்தாவது குரட்பா உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளைக்கெடும் பொருள் இருப்பதை ஆராயாமல் வழங்கினால் பொருளின் அளவு விரைவில் குறைந்து அழிந்து போகும் இந்த அதிகாரத்தில் ஏழாவது முதல் பத்து குரட்பா வரை பொருள் வலிமையின் முக்கியத்துவம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்